வணக்கம் அக்டோபர் பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று நாட்டின் எழுபத்தி இரண்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளில் சிறந்த மாநகராட்சியாக திருப்பூர் மாநகராட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இரண்டு வனவிலங்குகள் பாதுகாப்பிற்கான இந்தியாவின் முதல் மரபணு வங்கி ஹைதராபாத் நகரில் அமைப்பதற்கு மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் முடிவு செய்துள்ளது மூன்று தூய்மையான ரயில் நிலையங்கள் பட்டியலில் முதல் இடத்தை பெற்றுள்ள ரயில் நிலையம் ஜோத்பூர் ரயில் நிலையமாகும் நான்கு விண்வெளியில் மனிதர்களை ஏழு நாட்கள் தங்க வைக்கும் ககன்யான் திட்டமானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் செயல்படுத்தப்படும் என இஸ்ரோ தலைவர் சிவன் அவர்கள் அறிவித்துள்ளார் இனி கேள்விகள் ஒன்று அண்மையில் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டில் காலமான ஆளுநர் பல்ராம் ஜி தாஸ் டான்டன் என்பவர் எந்த மாநிலத்தின் ஆளுநராக இருந்தவராவார் இரண்டு இந்தியாவில் மக்கள் வாழ்வதற்கு தகுந்த நகரங்கள் உள்ள மாநிலங்கள் பட்டியலில் எந்த மாநிலம் முதலிடத்தை பெற்றுள்ளது மூன்று ரோஜஸ் கோப்பை டென்னிஸ் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் யார் இவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் நான்கு சர்வதேச உள்நாட்டு மொழிகள் ஆண்டாக எந்த ஆண்டு கடைபிடிக்கப்படும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி